பாடம் நூற்றி இருபத்தி எட்டு மல்லார்ந்து படுப்பதும் மறைவு பகுதி வெளியாகாது கால் மேல் கால் போட்டு படுப்பதும் கூடும் சம்மணமிட்டு அமர்வதும் முழங்கால்களை கட்டி கொண்டு அமர்வதும் கூடும்